ஆயிரத்தி இருநூற்றி பதினொன்று அபு ஐயோ ரத்தியல்லாகவும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் சொர்க்கத்தில் என்னை நுழைய செய்யும் அமலை எனக்கு கூறுங்கள் என்று ஒருவர் நபி சொல்லு அலி அவர்களிடம் கேட்டார்கள் நீர் அல்லாஹாவை வணங்குவீராக அவனுக்கு எதையும் இணை வைக்காதீர்கள் ஐந்து நேர தொழுகையை நிறைவேற்றுவீராக ஜக்காத்தை கொடுப்பீராக உறவினர்களை ஆதரிப்பீராக இதன் மூலம் சொர்க்கம் செல்வீர்கள் என்று நபி சொல்லுல்ல பதில் அளித்தி ஒன்று மூன்று ஒன்பது ஆறு முஸ்லிம் ஒன்று மூன்று